நஜ்ரான்லேருந்து ஒரு கிறிஸ்தவ கூட்டம் வருது நஜ்ரான் என்பது யமனுக்கு பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ பகுதி அங்கேருந்து கிறிஸ்தவ பாதினிமார்கள் கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் வர்றாங்க ரசோல்லா ஹேசை சந்திக்கிறதுக்கு வந்த உடனே நான் கேட்குறாங்க நவியே நாங்கள் சில விளக்கங்கள் வேணும் எங்களுக்கு ரசோல் என்ன விளக்கம் வேணும் இந்த மாதிரி நீங்கள் இஸ்லாம் அல்லாவுடைய தூதர் அதுக்கு என்ன ஆதாரம் எங்களுக்கு ஆதாரத்தை கடமை நாங்கள் இஸ்லாத்து ஏற்றுக்கிறோம் ரசோல்லா ஹேசன் தனக்குள்ள ஆதாரங்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகள் அல்லாவுடைய மோ இதெல்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே அந்த அரசுன்னு சொன்னால் இல்லை எங்களுக்கு இதில்லாம் திருப்தி இல்லை வேணாம் ஒன்று பண்ணுவோம் என்னண்டா நாங்கள் உண்மையில் இருக்கோமா நீங்கள் உண்மையாக இருக்கீங்களாங்கிறத நம்ம அல்லாமேல சத்தியம் பண்ணி முபாகலாக செய்வோம் முபாகலான்னா எடுத்து ஏற்று ஒத்தரை ஏற்று ஒத்தரை சாபமிடுறது எப்படின்டா யார்தான் நான் உண்மையாக இருந்தால் நான் சொல்கிறேன் என்னுடைய கிறிஸ்தவமாக இருக்க இருந்தால் இந்த முகம்மது மீது உன்னோட லானத்தை இறக்கு உன்னுடைய சாபத்தை இறக்கு அதே மாதிரி நான் பொய்யனாக இருந்தால் ஏன் உன்னுடைய சாபத்தை ஏன் மேலே இறக்கு அப்படின்னு சொல்லணும் ரசூலா அதுமாதிரி எப்படி சொல்லணும் யாரும் சொல்லலாம் யாரெல்லாம் நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் உன்னோட ஆணத்தை ஏன் மேலே இறக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சபித்துக் கொள்வது இதுதான் முபாகலா இந்த முபாகலாக்கு நீங்கள் தயாரா அப்படின்னாங்க ரசூலா வச்சுனாங்க முபாகலான்னா என்னப்பா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தாரெல்லாம் கூப்பிடணும் உங்கள் உறவினல்லாம் கூப்பிடணும் நாங்கள் எங்கள் உறவினரெலாம் கூப்பிடுவோம் ஒரு பொது இடத்துல உட்காந்து யாழ் தான் நாங்கள் சொல்கிறது பொய்யா இருந்தால் என் மீதும் எங்களுடைய குடும்பத்தார் மீதும் உன்னுடைய சாபத்தை இறக்கு அதே மாதிரி நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்கிறது பொய்யா இருந்தால் உங்கள் மீது உங்களோடய குடும்பத்தார் மீதும் உங்களுடைய சாபம் இறங்கணும் அப்படின்னு முபாகலட்சியை தயாரா அப்படின்ன உடனே ஹரசுவலாச்சரிப்பா நான் செஞ்சிட்றேன் அதில் பாத்திமாவை கூப்பிட்டாங்க அதற்கு அழியை கூப்பிட்டாங்க தன்னுடைய மனைவி மரில் கூப்பிட்டாங்க அதற்கு அசன் ஹுசைன் ரெண்டு பேரும் தன்னுடைய போர்விகளை சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு வாங்க போகலாம் பொது இடத்துக்கு போகலாம் அப்படின்ற உடனே இந்த நஜினான் வசியில் பயந்துட்டாங்க வந்த அந்த ஆக்கிரம் நயீம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரில் அந்த நயம் சொல்கிறா அந்த பேர் நீ விஷப்பரிச்சப்படுத்துகிற அவங்க உண்மைங்கிறதுனால தான் நம்ம விசில அரசு அவங்க ரெடி ஆகிட்டாங்க அதனால் வந்து நம்ம இதுக்கப்புறம் விஷப்பரிச்சை பண்ணால் கண்டிப்பாக அழிஞ்சிடும் நாசமாக போயிடுவோம் நம்ம அல்லோட லானத்தை நம்மளே இறங்கினோம் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது நீ கவனமாக இருந்துக்க உஷாராக இருந்துக்குன்னு சொன்ன உடனே இந்த ஆக்கிம் நையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்று நஜ்ராம் தேசத்துக்கு போன பிறகு அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய சொந்தக்காரன் இல்லாத்தினு சொல்லி அவங்க ஊர்வாசி இல்லாத்தையும் சொல்லி நம்ம இனிமேல் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறது அர்த்தம் இல்லை பெருமானா சல்லல்லா அல்ல சலம் அவர்களை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முபாகலாம் நடக்கலை இதுதான் அந்த முபாகலான்னு சொல்றது